சச்சிதானயந்தூ கிருஷ்ணயிணேஷ நமோ வேதாந்த வேதாத்த குரவே புணே கிருஷ்ணாய் சுவோக்கி ரோஜாஸி முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றம் நருச்சரா ஆமோ நிஸ்வம் देवकी ந்தனசீச பாபநோ நஸ்வாயகீ நனசிர கஷிச பாபன ஆோனி உபக்காரணம் நனாத் இமயோன ஆமா உதக்க ஆத்மாவா இதேக்க ஏகவா அக்ர ஆசீத் ஐத்தரை பிராமண வாக்கியமெல்லாம் இருக்குது ஆக இந்த ஆத்மாவிலிருந்து தான் ஆத்மனை ஆகாஷம்பூதா அப்படின்னு வேதம் சொல்கிறதுனால ஆத்மாவிலருந்து தான் ஆத்மயோனிஹி அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவ யோனிஹி பரமாத்மா போட்டுக்கணும் பரமாத்மா தான் ஜகத்துக்கு உபாதான காரணம் ஆகையினால் பகவானுக்கு பேர் ஆத்மயோனி ஆத்மயோனையே நமஹாம் அதாவது பகவானுக்கு ஹெல்ப் அதாவது சகாயம் ஒன்றும் தேவையில்லை நமக்கு ஒரு பொருளை உருவாக்கணும்னா நிறைய ஆள் பலம் வேணும் பொருள் பலம் வேணும் பகவானுக்கு அப்படி என்னன்னா அவரே பகுஷியாம் பிரஜாயேய நான் பல்வேறாக ஆவேனாக மீன்ஸ் சங்கல்ப மாத்திரத்தில் எப்படி மாயாவி இருக்கா மாயையை பார்க்குறோம் மாயாவியை பார்க்குறோம் அதாவது காட்சியை பார்க்குறோம் அதுக்கு நடுவில் இருக்கிற மாயாசக்தி நமக்கு தெரியாது அது மாதிரி ஜெகது உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அடுத்தது நிமித்த காரணமபீ சயவ இ தரிசயித்தும் ஸ்வயஞ்சாத்தா இகிருச்ச பிரதிஜா திருஷ்டாந்த அனுபாத் இயயக்காரணம் சார்மே சார்ணம் அதுபிரா பரமாத்ம அப்படிங்க ஆமயோனா தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் ஸ்வயம்பூ ஹிணியகர்பிர்ப சமவர்த்தா பூதஸ் ஜாத்திரசூத்தத்தில் இது சொல்லி பட்டு சொல்லப்பட்டிருக்குங்கிறார் பிரகதிஷ பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அப்படிங்கிறது அங்கே பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயத்தில் நாலாவது பாதத்தில் இருபத்தி சூத்திரம் ஸ்தாபித்தம் ஆஹா அபின்ன நிமித்தோபாதான காரணம்னு அங்கே ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு அதான் சொல்றார் காரணத்துவம் ஹரேஹே ஹரேஹேன்னா இந்த இடத்துல பிரம்மன்னு அர்த்தம் சர்வதுக்கத்தை நீக்கக்கூடிய பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கே ஸ்வயம் ஜாத்தா பிரகிருதி சுவாமதி சம்பவாமி ஆத்ம அஹம் அஹம் சர்வ மத்தம் பிரவர்த்த பிரவர்த்தே பல இடங்களில் பகவான் சொல்றீத பார்க்குறோம் அஹ மொதல் மொதல் ஆத்மோனையே நமங்கிறபோது உபதானே ஹரையே நம இங்கூரே நம சய இடத்தில் அறிவுள்ள பிரகிஷ் திருஷ்டாந்த அனுபரோ பண்ணிருக்கிற நியாயபூர்வமா ஸ்மிருதி நியாயபூர்வமாக சித்தாந்தம் பண்ணப்பட்டிருக்கு திருஷ்டாந்தத்துக்கு முரண்படாமல் பிரகிருதி பிரகிருத்தியாக பிரகிருத்தியாக காரணம்னு அர்த்தம் பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா அப்படி அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டுருக்கு பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அந்த சூத்திரத்தையே சொல்லிவிட்றேன் பாடம் நடந்துட்டுருக்கு இப்போ தான் அந்த பாடம் நடந்து முடிஞ்சிருக்கு ஒன்று நாலு இருபத்தி மூணு சக்ரே சக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதுதான் இது பெரிய சூத்திர வியாக்கியானது பல மந்திரங்களை எல்லாம் கொ இது பண்ணி அதாவது இந்த ஜென்மாத்தியசேதாங்கிற சூத்திரத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்கிறார் ஜென்மாத்தியசியத்தகா ரெண்டாவது சூத்திரத்திலருந்து ஈக்ஷதர்நாசப்தம் எல்லாத்தையும் எடுத்து பொதுவாக சொல்கிறார் பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோத ஜகத்காரணம் பிரம்மை அப்புறம் வந்து பிரதிஜா முதல்ல அந்த வாக்கியம் ஜென்மாத்தியசியத்தகான்னு பிரதிஜை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சுட்டு அதுக்கு முரண்படாமல் சொல்லப்பட்டிருக்கு ஆக பிரம்மந்தான் ஜகத்துக்கு அபிநிமித்தோபாதான காரணம்னு ஸ்தாபித்தம் உபய காரணத்துவம் ஹரேஹே உபய காரணத்துவம் அப்படிண்ண அடுத்தது வைக்க விஷேஷ் வைக்கணி விஷேஷன பல வாசி ஹிண்டியம் ஆய ஜ ீ புராணே பிரசித்தம் வைகானக வைகானகாங்கிறதுக்கு விசேஷேணாத் வைகானக அதாவது இந்த வராகமூர்த்தியாக பூமியை தோண்டிகின்றே போனார் கொம்புனால தரணி விசேஷேண கனித்துவா இந்த பூமியை வராகமூர்த்தியாக விஷ்ணு தோண்டிக்கின்றே போய் பாத்தாளத்தில் இருந்த வராக ரூபம் எடுத்து ஜகான கொன்றார் பூமியை தோண்டின்றே போனார் தான் இருக்குது புராணத்தில் வராக ரூபம் எடுத்து பூமியை தோன்றிக்கொண்டே தோண்டிக்கொண்டே போய் பாதாள லோகத்தில் இருக்கிற ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினார் இது புராணே பிரசித்தம்னு விட்டார் இது புராணே பிரசித்தம் அதனால் பகவானுக்கு வராக மூர்த்தியாக இருந்து ஹிரண்யன்ட்ருந்து இந்த ஜெகத்தை காப்பாற்றினத்தனால அவருக்கு வைகானஹா அப்படின்னு ஒரு பேர் வைகானாய நமஹ அடுத்தது சாமகாயன சாமனி காயதி இ சாமகாயன சாமகாயநாய நம வைகான விக்கனம் விக்கான खनतेर, भावे, गीतिशु इत्युक्त लक्षणान, मंत्र समस्तेन साम, விபூர்வனஞ்ச அப்படி साम, கயாயிர சம சுவதமாயிருத்தக்கே சாமகா சாமவேதத்தை ஓதினவர் சாமவேதத்தை ஓதுறவர் யாகத்தில் சாமவேதத்தை யார் சொல்கிறாரோ அவர் விஷ்ணு ஸ்வரூபம் கீதையிலும் பகவான் வேதா நாம் சாமவேதோஸ்மிங்கிறார் நான் சாமவேதரூபமாக இருக்கேங்கிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் அதாவது சாமங்கிற சப்தத்தினால சூரிய பகவான் சொல்லப்பட்டு இராவணனை வதம் பண்ணுறதுக்காக வேண்டி ஆதித்யஹ்தய ஸ்தோத்திரம் சொன்னவர் அப்படிங்கிறார் சாமனான அகஸ்தியருடைய அனுகிரகத்தினால பகவான் மகாவிஷ்ணு ராமாவதாரத்தில் சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணினார் ஆகினால சாமகாயனிம் கரோதி அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இவர் நிறைய சொல்கிறார் சாமானி சமத்துவ பிரதிபாதகான் மந்திரான் காயத்தி சாமவேதரேண கீதம் கரோதிண பிரதி சுகீய சர்வாத்மத்துவம் பிரகடையன்னு பிரம்மவித்ரூப்பேண இது சாமகாயனா இத்தபிப்பிரேய அதான் இந்த சாமகானம் இருக்கே ஏதாமகாயன் ஆஸ்தே ஜீவாத்மாவாக இருந்துட்டு பிரம்ம ஜானத்தை அடைஞ்சு சொல்கிறவராகவும் அவரே வைக்கிறாருங்கிற அர்த்தத்தில் அதாவது கடவுளே தன்னை ஜீவனாக நினச்சிக்கிண்டு சம்சாரி மாதிரி நினச்சிக்கிட்டு அப்புறம் வந்து சம்சாரத்திலேருந்து விடுபட்டவராகவும் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அப்புறம் அதுதான் இவ்வளோதான் சாமானி காயத்தி சாமானி சமானிங்கிறது சாம சாமணி சாமானி சாம சாமணி சாமானி வித்யா பக்தி பகுவச்சனம் சாம மந்திரங்களை ஓதுகின்றவராக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் சாம மந்திரங்களை ஓதுகின்றவராக இருக்கின்றவரை சாமயநாய நம அப்புறிய சுகீ நந்தனோஷுக்கா யாக்கே யோகாச்சோஸ்ய யோனே மகாபார்த்தீ நந்த தேவகியோட புத்திரம் தேவகிக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவன் அர்த்தம் அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவன் தேவகீ நந்தன வசுதேவ சுதம் தேவம் கம்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் அதில் அம்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்னு அர்த்தம் தேவகீ சுத பேரொரு மந்திரம் சொல்றார் ஜோதிம்ஷி சுக்கராணி ஜயனி லோகே திரையோலோகா லோகபாலாஸ்ரயிச்ச திரயோக்னயாஹுதய பஞ்ச சர்வே தேவா தேவ கீபுத்திர ஏவ மகாபாரத்தில் அனுஷாசன பருவத்தில் இந்த மந்திர ஸ்லோகம் இருக்கு இப்போ கிடைக்கிற புஸ்தகத்தில் இது கொஞ்சம் பாட பேதத்தோடு இருக்குங்கிறார் கீழே ஃபுட் நோட் கொடுத்துருக்காரு ஆஜ்கல் மகாபாரத்கா ஜோ சம்ஸ்கரண பிரச்சலித்த ஹாய் உஸ்சே இஸ்லோகா குச் பாட் பேத் ஹாய் கொடுத்துருக்காரு கொஞ்சம் பாடபேதத்தோடு இருக்குது அப்படிங்கிறார் ஜோதிம் ஷி சுக்ராணிச்ச யானி லோகே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரகாஷம் பிரகாச வஸ்துக்கள் எல்லாம் மூன்று லோகங்களும் லோக பாலாகாத்ரயீச்ச கிரகநக்ஷத்திரங்கள் அதே மாதிரி கிரகபாலாக த்ரையோலோக்காக மூன்று உலகங்கள் மூன்று லோகத்தையும் காக்கக்கூடியவர்கள் திரையீச்ச்ரையின்னா மூன்று வேதங்கள் மூன்று நெருப்புகள் கார்கபத்தியம் ஆகவனியம் தாட்சிணாக்னி அப்புறம் பஞ்ச ஆகுதயா என்ன எம் தேவம் தேவ கீ தேவி வசுதேவாதஜி பௌமசிய பிரம்மணோ குப்தி தீப்தம் அக்னிர்மிவாரணிஹி மிவராணிஹி மிவ அராணிகின்ற அரணின்றிருக்கணும் பாஷகாரர் சொல்கிறார் வசுதேவர் மூலமாக எந்த ஒரு கடவுளை தேவகியானவள் தோற்றுவித்தாலோ இந்த பூமியில் இருக்கிற வேதங்களே வேதங்களை ஓதுகிறவர்களை காப்பாற்றுறதுக்காக பாதுகாப்பதற்காக அரணிக்கட்டைக்குள்ளே இருக்கிற அக்னியை வெளிக்கொண்டு வருவதற்காக அதனால் மறைஞ்சிருந்த வைதிக தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக வேண்டி தேவக்கியானவள் வசுதேவர் வாயிலாக இதை கிருஷ்ணனை பெற்றெடுத்தாள் அப்படின்னு இருக்கு தேவக்கியாக தேவக்க இதே நந்தனஹா தேவகசப்தபத்தியே லக்ஷணயா விர்த்தியா பூம் யோகா தாக்கியானாம் பா நிறைய சொல்கிறார் எல்லாம் தேவகி புத்திர ஏவ எல்லாமே தேவகி புத்திரம்தான் எல்லாம் சர்வம் கிருஷ்ணமயம்னு அர்த்தம் தேவகி புத்திரமயம்ங்கிறதுக்காக வேண்டி தேவகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த தேவ சப்தம் கீ ச தேவகா தேவகி தேவகனுடைய புத்திரி தேவகி அப்படின்னு தேவகியோட அம்மா அப்பா அவரை சொல்கிறார் அதெல்லாம் வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை தேவகி நந்தனா அதாவது ஈன்றபொழுதும் பெருவக்கும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் லோகசம்ரக்ஷணத்துக்காக தேவகியின் இடத்துல அவதாரம் பண்ணார் அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏகோ ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவா ஏகோ மந்திரஸ்தாமியானி கர்மாணி ஏகோ ஏகோ தேவோ தேவகிபுத்திர ஏவ் ஏகோ கர்மாப்பேகம் தச தேவிய சேவா ஏக்கம் ஷாஸ்திரம் தேவகிபுத்திரீதம் ஒரே சாஸ்திரந்தான் தேவகீனால் உபதேசிக்கப்பட்ட தேவகிபுத்திரனால உபதேஷிக்கப்பட்ட பகவத்கீதை ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ இல்லை அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார் ஒரே உலகத்தில் தெய்வம் யாருன்னா தேவகி புத்திரந்தான் ஏகோ மந்திரஸ்தசிய நாமானி யானி ஒரே மந்திரம்தான் இந்த கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கோ மந்திரங்கள் அதான் மந்திரம் கர்மாப்பியேக்கம் தசிய தேவச சேவா அவருக்கு சேவை பண்ணுறதுதான் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை மகாத்மியத்தில் நம்ம சொல்கிறோம் ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரகாஷ வஸ்துக்கள் எல்லாம் மூன்று லோகங்களும் மூன்று லோகத்தை பாதுகாப்பவர்களும் வேதங்களும் மூன்று அக்னிகளும் அதில் ஆகுதி பண்ணக்கூடிய அக்னயேஸ்வகா சோமாயஸ்வஹா இந்திராயஸ்வகா இந்தமாதிரி பஞ்ச ஆகுதிகளும் எல்லா தேவர்களும் தேவகி புத்திரன் ஒருவனே அப்படின்னு மகாபாரத்தில் சொல்லியிருக்கிறதுனால தேவகி நந்தனஹா அதுக்கு இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கார் ஆச்சாரிய அப்புறம் க்ஷிதீஷா க்ஷிதீஷான்னு அர்த்தம் க்தேஹே பூமேரீ க்தீ சே சோக ஆமயோனா வைக்காமனி கத்த சி பண்றவர்கேர் சஷ்டாண்டே ரிக்கார புள்ளிங்க சஷ்டு அவுழுதலோஷா அன்னதான சிரஷ்ட அப்புறம் க் பூஷ க்ஷிஷ தசரதாத்மஜா க்ஷித்தே க்ஷிதி ந பூமி பூமிக்கு ஒரு பேர் க்ஷிதி பூமி ஈஷா ந தலைவன் க்ஷிதீசா பூமியின் தலைவன் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் தசரதாத்மஜா தசரதருடைய பிள்ளையாக இருந்து இந்த பூமியை பரிபாலனம் பண்ணினார் ராஜாவா இருந்தார்னு அர்த்தம் க்ஷிதீனாம் ஈஷா க்ஷிதீசா அப்படின்னு அர்த்தம் தசரத்ம்தான க்ஷிஷ் பாப்பூர் தியுத்தி நாசையா ப்ஷோபாத் தாபம் புருஷ்ஸ் பிரணியம்தாபம் நேசிரேண்பா நம் கணமா தாபம் ஹரிய இத்தி விருத்தசாத்தாப்பே கீர்த்திதா பூஜிதா கீர்த்திதா பூஜிதா தியாதஹா இதுக்கு ஒரு வியாக்கிய வியாக்கியான சொல்கிறார் ஏன் தசரதா ஆத்மஜர்ன்னு சொன்னார் ஏன் இவரும் அதிபதி தானே தசரதனுடைய புத்திரன் ம இதை எடுத்துக்காம கிருஷ்ணாவதாரத்துலேயும் ராஜாவா தானே இருந்தார் அப்படின்னா இல்லை இல்லை கர் கம்சனை கொன்று உக்ரசேனத்தை கொடுத்துட்டார் அதனால் தசரதர் தசரதருடைய ராமரா இருந்தார்னு சொல்கிறது நல்லாயிருக்கும் க்தீஷகாங்கிறதுக்கு ராமரா இருந்தார்னு சொல்கிறது நல்லாயிருக்கும் கிருஷ்ணரா இருந்தார்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து உக்ரசேனருக்கே கொடுத்துட்டார் தாத்தாவுக்கே கொடுத்துட்டார் தேவகியோட அப்பாவுக்கு கொடுத்துட்டார் ராஜ்யத்தை வாங்கி அம்மாவோடய அப்பாவுக்கிட்டே கொடுத்துட்டார் அதனால் தான் வச்சுக்கலை அப்படின்னார் துவாரகைக்கு போய் இவர் ராஜாவாக இருந்தார் அது வேறு விஷயம் ஆனால் அவருக்கு ஏதோ ஆச்சாரியாளுக்கு தசரதாத்மஜாங்க சொல்கிறது பிடிச்சிருக்கு அஹக் க்ஷிதீஷா அப்படிங்கிறதுக்கு பக்ஷோப தப்பவச்சனா ஓகே விருத்தாத்தபே ஏதோ ஒரு கிரந்தம் இது விருத்தாத்தாத்தபே சாத்தா தப்பே அப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்க பார்க்கணும் விரத்த சாத்தா தப கா கதன் பேர் சரி இப்போ இங்கே என்ன சொல்கிறார் முன்னாடியே ஆரம்பத்திலேயே சொன்னது தான் இது தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ்தமே வச்ச அநாதிரி தனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் அப்படிலாம் அங்கே பார்த்தோம் இங்கே சொல்கிறார் பாபநாசனஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பகவான புகழ்ந்து பாடினா பேசினாலோ பூஜை பண்ணினாலோ தியானம் பண்ணாலோ நினச்சாலோ நினச்ச மாத்திரத்தில் எஸ் எஸ்மரண மாத்திர ஜென்மசம்சார பந்தனாத் விமோச்சத்தை அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆஹா அப்போ பண்ணால் பாப்பத்தோட குவியலெல்லாம் போயிடுமா ஜென்ம ஜன்மாந்தரத்தில் பண்ணின பாவங்கள்லாம் அழியணும்னா என்ன பண்ணணும்னா பகவானுடைய புகழை பேச வேண்டும் சொல்லிக் கொடுக்கும் பகவானை பற்றி சொல்லணும் பகவானுக்கு பூஜை பண்ணணும் பகவானை தியானம் பண்ணணும் பகவானை நினைக்கணும் நினச்சாலே பாபங்களெல்லாம் போய்விடும் என்ன சொல்கிறார் பக்ஷோபவாசாத்து எத் பாபம் புருஷஸை பிரண்பதி பிராணாயாம சத்தேனைவ தற்பாபம் நஷ்யத்தேன்னு சொல்லினான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடாமல் பகவன் ராமாவை சொல்லிகிட்டு விட பகவன் ராமா பக்ஷ உபவாசாத்து எத் பாபம் எந்த ஒரு பாபம் ஒரு பட்சம் உபவாசம் இருந்தால் போகுமோ அதே பாபம் நூறு பிராணாயாமம் பண்ணினா போய்டு பிராணாயாமசத்தனவ தாபம் நிறாம் நஷியத்தே நஷியத்தைங்கிறது இருக்கா ஆத்மபதி நஷியத்தியா நஷியத்தேவா நஷியத்தை நதல நஷியத்தி சொல்றேன் நஷியத்தை சொல்றேன் நஷிய தத்து அப்புறம் நூற்று நூறு ஆயிரம் பிராணாயாமம் பண்ணுறதை காட்டிலும் என்ன ஆகும்னா ஆயிரம் பிராணாயாமம் பண்ணினா எந்த ஒரு பாபம் மனிதனுக்கு அழியுமோ அந்த இது என்னென்னா ஹரிய தியானம் பண்ணுறதுனால க்ஷண மாத்திரத்தில் அந்த பாபம் போயிடும் அப்படின் இல்லை அர்த்தவாதம் சொல்லுவோம் அர்த்தவாதம் சொன்னால் யாரும் இது பண்ண மாட்டாங்க ஆஹா பாபநாசனா ஆக பதினஞ்சு நாள் விரதம் இருக்கிறத காட்டிலும் நூறு பிராணாயாமம் பண்ணினா அந்த பாபம் போயிடும் ஆயிரம் பிராணாயாமம் பண்ணினா எந்த ஒரு பாபம் போகுமோ அந்த பாபம் பகவான் ஹரிய வந்து மேகஷ்யாமம் பீத்தகவுசேவாசம் ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணோபேதம் புண்டரீகாயதாட்சம் விஷ்ணு வந்தே சர்வலோகைகநாதம் அப்படி தியானம் பண்ணோம்னா சசங்கசக்கரம் சகிரீடகுண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருகேணம் சஹாரபக்ஷலோபிக உஸ்துபம் நமாமிபிஷும் சிரசா சதுர்புஜம் அப்படி தியானம் பண்ணால் அது போயிடும் அப்படின் இத்தனையும் சேத்துப்பணின அப்படின்னு இது ஏதோ ஒரு கிரந்தத்தில் இருக்குன்னு போட்டிருக்கு கிடைச்சதாத்தாத்தபே வேறு புக்கில் பார்க்கலாம் பார்த்துட்டு சொன்ன அடுத்தது ோரயந்தீங்கரோ <Reading>. <musicians> प्रहरना युधाहा। प्रहरना युधाहा। चक्री யு நந்தீச்சீங்க ரோப்படைய பூர் ஆகரத் பூத்தாத்மக்க சங்கம் பிப்ரத்து ஷங்க்ருத்து பாஞ்சஜன்யாக்கியம் பாஞ்சஜன்யம் என்று சொல்லப்படுறது என்னதுன்னா பூதாதி அகங்காராத்மகம் இது ஏற்கனவே பல இடங்களில் சொல்லிட்டு வர்றார் ஆச்சாரியர் அதாவது பாஞ்சஜன்யம்ங்கிறது பகவான் கையில் இருக்கிற சங்கு ஆனால் அது சங்க குறிக்காது அகங்காரம் அகங்காரம்னா தன்னுணர்வை குறிக்கிறது தன்னுணர்வை ஏந்திருக்கு ஜீவன்லாம் வந்து நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா அதை பிடிச்சின்னு இருக்கார் பகவான் நான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறவனையெல்லாம் கையில் பிடிச்சுட்டுருக்கேன் நல்லது பிடிச்சுன்னா நல்லது தானே நமக்கு பகவான் கையில் இருந்தால் நல்லது தான் அகங்கார ஆஹா அகங்காரதத்துவமாக இருக்கிறவர் பூதாதி அகங்காராத்மகம் தாமச அஹங்காரஸ்வரூபம் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபிச்சிருக்கக்கூடிய அகங்காரதத்துவம் ஷங்கம் பிப்ரத் பாஞ்சஜன்யாக்கியம் சங்கம் பிப்ரத் பூதாத்யகங்காராத்மகம் பூத பூதம் முதலானவைகளில் நான் என்கின்ற எண்ணத்தோடு அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்க தாங்கின் இருக்கார் சங்கம் பாஞ்சஜன்யாக்கியம் விபர்த்தி இது சங்கபிருத்து சிம்பிளா பாஞ்சஜன்யம்ங்கிற சங்க தாங்கின்னு இருக்க அந்த சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம்னு பேர் இந்த பாஞ்சஜன்யங்கிற சங்கு கொஞ்சம் ரேர் ரொம்ப அபூர்வமானது அஞ்சு பிரி இருக்கும் அது வந்து திருப்பதியில் இருக்குது குருவாயூரில் ஒன்று இருக்குது ரெண்டு தான் இருக்குது வேற எங்கேயும் ரொம்ப அபூர்வம் பாஞ்சஜன்யம் த்ரிசங்குன்னு சொல்லுவாங்க மூணு பிரி இருக்கும் அந்த இதில் இருக்க பார்த்தாலே தெரியும் அது அஞ்சு தடவை அந்த சங்குக்குள்ள சங்குக்குள்ள ஆயுர்வேத மருந்துகள்லாம் கூட சங்க அரைச்சி இது பண்ணுறதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் இதெல்லாம் வைத்தியங்கள்லாம் இருக்குது பாஞ்சஜன்யாக்கியம் இது பூதாதி அகங்காராத்மகம் இது இதில் சொல்கிறார் அகங்காரா த்ரிவிதா பூதாதிஹி இந்திரியாதிகி சாத்விக அகங்காரஸ் இது ததாச்ச விஷ்ணு புராணம் வைகாரிக் இதிலே இருக்கும் இதில் இல்லை வைகாரிக வைக்காரிக்கைஜசைஷ பூதாதிஷைவ தாமசா திரிவிதோயம் அகங்கார மகத்தஜாய எல்லாம் சாங்கியசாஸ்திரத்தோடு சம்மந்தப்பட்ட விஷ்ணுபுராணம் ஒன்று ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முதல் அத்தியாயம் ரெண்டாவது சர்க்கம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அதாவது எப்படி சிருஷ்டி வந்தது அப்படின்னு சொல்கிறத பூதாதி அஹங்கா அகங்காரம் மூன்று விதம் பூதாதி அகங்காரம் இந்திரியாதி அகங்காரம் சாத்விக அகங்காரம் தாமசா அதுதான் இங்கே ஆச்சாரிய சொல்கிறார் பூதாதி பூதாதின்னு சொன்னதுனால பூதம் இந்திரியம் சாத்விகம் இந்த அகங்காரத்தோடு சேர்ந்தது பூதாதி தாமச தைஜச ராஜச இந்திரியாதிஷ ராஜசா வைகாரிகாத்விக்க அகங்காரா திர பூதாதி அங்காரா ச பாஞ்சஜன்ய அதில் இந்த மூணு அகங்காரம் இருக்கு அதில் மூணுல பூதாதிங்கிறார் ஆதி மற்ற எடுத்துக்கல பூதாதி தாமச அஹங்காரமாக எடுத்துகிட்டு இருக்கார் தாமச அஹங்காரத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறார் திர பூதாதி அகங்காரா சாஞ்சஜன்யூப்பேண வர்த்ததே இத்த ச இதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் அங்கே விஷ்ணு புராணத்திலேருந்து நிறைய காட்டுறார் நிறைய ஸ்லோகத்தை இவர் போடுறார் ஆத்மானம் அஸ்ய ஜெகதா நிர்லேபம் அகுணாமலம் விபர்த்தி கௌஸ்துபமணிஹி ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி இந்த அவருடைய ஆபரணமே இந்த சிருஷ்டி தத்துவமாக சொல்கிறார் ஆத்மானம் அஸ்ஸ ஜெகதா நிர்லேபம் அகுணாமலம் எதிலீம் ஒட்டி ஆமஸ்வனி கௌஸ்மணி பகவன்ஹரிவத் ஸ்ரீவத்யம் அனந்தன சமிரித்த பிரதானம் பிப்பூப்பேண மாதவே இல்லை தவத்ததிமீஷ்வரர் ஷாங்கூப்பே சலஸ்வத்தியம் ஜவேனிவன் ஜவேரிலம் மனோகரேஸ் பஞ்சூப்பா மாயா சாத்தேத்து பூத்தமாஜ ீந்திரிணியாத்மாரியா தா தனிச்சாசிவர வரம் अच्युतो विद्यामयं அச்சுத்தியலம் விதமயம் அவிதாக்கோஷம் இத்தம் புமாஞ்சுகாரம் பூத்தினேஷே மனந்திரிச்ச விதைய விய்சிரம் அஸ்திரூஷம்ஸ்வம் ஊப்பர்ஜித்திவர்த்தி மாயாரூப்போசோயசே பிரணினரி நமபோட் சுவாமியோட அடையாளங்கள் எல்லாம் இருக்கு அவர் வச்சிருக்கிற கதை சங்கு சக்கரம் எல்லாம் சிருஷ்டி தத்துவம் அதை தான் ஒரு ரூபமாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு இங்கே இந்த பிரபஞ்சத்தோட தத்துவம் அடுத்து இப்போ சங்கபிரத்து சங்கபிரத்துக்கு சொல்லியாச்சு பாஞ்சஜன்யம் சங்கபிரன் நந்தகி நந்தகிக்கு சொல்கிறார் வித்யாமயா நந்தகாக்கியா அசிஹி அசை இத்தி நந்தகி முதல்ல அகங்காரமயமாக இருக்கிற சங்கு அகங்காரமயமாக இருக்கக்கூடிய சங்கை தரித்திருக்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் நந்தக்கிங்கிறது ஒரு கத்தி வாழு இங்கே பார்த்தா தெரியும் வெங்கடாதிபதிக்கு இடுப்பில் இப்படி ஒரு கத்தி இருக்கும் நேராக இப்படி கத்தி ஒன்று தொங்கின் அதுக்கு பேர் நந்தகின்னு பேர் அந்த வாழுக்கு பேர் நந்தகின்னு பேர் அந்த நந்தகி தத்துவம் என்னதுன்னா அஞானத்தவற்ற வாழ் விதமயமான வாழ் நந்தி நந்த அசி அசி நிதி வா அது நந்தி அடத்தி மனசாத்மக்கியம் அதிசாரச்ச ஆக்ஞையா பரிவர்த்தத்தை இவா சக்ரி சக்கரத்துக்கு சொல்கிறார் சக்கரத்தை தரிச்சுருக்கார் முதல்ல என்ன சொன்னார் பாஞ்சஜன்யம் சிதேஷ பாபநாச சங்கபருத்து நந்தகி சக்ரி இப்போ சக்ரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கையில் சுதர்சன சக்கரம் வச்சுருக்கார் அது என்னது மனஸ்தத்துவம் மனசு சுத்திகிட்டே இருக்கு அதனால் எப்போ பார்த்தாலும் மனசு சுத்திகிட்டே இருக்கிறதுனால சுதர்சனாக்கியம் சக்கரம் சுதர்சனம்னா என்ன அர்த்தம் நல்ல பார்வைன்னு அர்த்தம் ஆக்சுவலாக நல்ல பார்வை நல்ல பார்வைக்கு பேர் சுதர்சனம் சுஷ்டு சுதர்சனம் திருஷ்யத்தை அனேனயிதி சுதர்சனம் நல்ல பார்க்கிற பார்வைக்கு பேர் நற்பார்வை சுதர்சனம்னு சொன்னாலே நற்பார்வைன்னு அர்த்தம் அதுக்கு கண்ணுக்கும் அதுதான் பேர் பார்க்குற பார்வைக்கு ஆட்டிடியூடும் அப்படி தானே பார்க்குறான் பார்க்குற போது உள்ளுக்குள்ள மைண்டு ஏதோ அர்த்தத்தில் இருக்குதுன்னா அந்த அதாவது பார்வைக்கு பின்னால் இருக்கிற ஆட்டிடியூடும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்ல பார்வை அப்படின்னு சொல்லலாம் நல்ல பார்வையுடைய கண்கள் நன்றாக பார்க்குது சுதர்சனம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இங்கே என்ன சொல்கிறார் மனஸ்துவாத்மகம்ட்டார் அப்போ அகங்காராத்மகம் ஞானாத்மகம் இப்போ சுதரிசனாத்மகம் மனஸ்தத்துவம் அப்புறம் இல்லொரு அர்த்தம் சொல்கிறார் சம்சார சக்கரமஸ் சக்கரம் அசை ஆக்ஞையாக பரிவர்த்ததே இது ரெண்டாவது மீனிங் இந்த வாழ்க்கை சக்கரம் இருக்கே சம்சார சக்கரம் அது அவருடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் சுழன்று இருக்குது அனு அனுஜையினால் நம்ம சொல்லலாம் தர்ம சக்கரம்னு சொல்லலாம் கீதையில் ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் பிரவர்த்தி சக்கரம்னு சொல்கிறார் வேற சில இடங்கள்லையும் இதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் வேறொரு இடத்துலையும் ஒரு நந்தக்கின்னு ஏதோ வந்தது அங்கேயும் இப்படி தான் சொன்னார் அப்புறம் அடுத்தது இந்திரியாத்யகங்காராத்மகம் ஷாங்கம் நாம தனுரஸ்ய அஸ்திஇாரங்க தன்வா தனுஷ அனங் சமாசாந்த இப்போ வந்து இப்ப என்னெல்லாம் பார்த்துன்னு வர பாருங்க ஷங்கபிருத் நந்தகி சக்ரி இப்போ ஷார்க தன்வா ஷாங்க தன்வான்னு சொன்னால் அவருடைய கையில் இருக்கிற வில்லுக்கு ஷாங்கம்னு பேர் ஷாரங்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்னு பாடுறாள்லையே ஆண்டாள் அது மாதிரி ஷாரங் அவருடைய வில்லுக்கு பேர் ஷாரங்கம்னு பேர் அது என்னதுன்னா இந்திரியாதி அகங்காராத்மகம் முதல்ல பூத்தாதி அகங்காராத்மக்தான் பாஞ்சஜன்யம் இப்போ இந்திரியாதி அகங்காரம் இந்திரியங்களோட சேர்ந்துருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் அதாவது சென்சார்கனோட ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறது முதல்ல பூத்தங்களோட ஐடென்டிஃபிகேஷன் இந்திரியங்கள த இந்திரியங்களோட தன்னை இணை பூதங்களோட தன்னை இணைச்சின்ருக்கிற அகங்காரம் தாமச அகங்காரம் இப்போ சொல்கிறது ராஜசகங்காரம் இந்திரியங்களோட தன்னை இணைச்சின்னு இருக்குது அதுதான் வில்லு சரசரன்னு பாயிரதே பார்வை எவ்வளோ தூரம் பாயிரது சப்தம் காத நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே போயின்ண்டே இருக்குது எத்தனை விஷயங்கள் உள்ளே பாஞ்சுகின்றே இருக்குது அதனால் தனுஹு சார்கம் நாம தனு அந்திரங்காத்மக்கம்ார்ாமன்வங்கிறதுக்கு தன்வா தன்வானன்வாணிருக்கு தனுஷங் அது எப்படி இந்த ஷக்காரம் வந்ததுங்கிறதுக்கு வியக்கண்தான் சொல்லு அனங் சமாசந்த ஏற்கனவே சுதன் வான் வந்திருக்கு சுதன் வாண்டோ திரவிண பிரதா இங்கே ஷாங்கம் நாம ஷார்க தன்வா அப்புறம் கத அடுத்தது புத்தி தத்வாத்மிகாம் கௌமோதகீம் நாம கதாம் வஹன்னு கதா தரஹா புத்தி தத்துவம் நம்ம நினச்சுன்ட்ருக்கோம் பெருமாள் நாமத்தை போட்டுருக்கார் உடக்கல திங்கல நாமத்தை பற்றினா ஒன்றும் சொல்லலை திரிபுண்டத்தை பற்றி எல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க எனக்கு தெரிஞ்ச விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் எங்கேயும் திரிபுண்டத்தை அது வேறு விஷயம் ஆக புத்தி தத்துவாத்மிகாம் புத்திங்கிற தத்துவம் மனஸ்தத்துவம் புத்தி தத்துவம் அகங்கார தத்துவம் பூத தத்துவம் இத்தனையும் இந்த புத்தி தத்வாத அந்த கை இருக்க கதை இருக்க கையில் கௌமோத கீனு பேர் அந்த கதைக்கு பேர் கதாம் வகன்னு கதாதரஹா புத்தி தத்துவம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்தந்த ஆயுதங்களை பார்க்குற போதே அந்தந்த தத்துவத்தை ஞாபகப்படுத்திக்கணும் சங்கபிருத்து நந்தகி சக்ரி ஷார்கதன்வா கதாதரஹா கதாதரா ரதாங்கம் சக்கரமஸ்ய பாணவுஸ்திதமிதி ரதாங்க பாணி நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் கிருஷ்ணர் வந்து பீஷ்மருக்காக வேண்டி தேர் சக்கரத்தையே எடுத்து விட்டார் தெரியும் அதனால் இங்கே ரதாங்கம் ரதாங்கம்னா என்ன ரத்தினுடைய அங்கம் என்னது சக்கரம் பாணிகி சக்கரபபாணிகி ஆ சக்கரபாணின்னா இந்த சுதர்சன சக்கரபாணின்னு சொல்லலாம் இங்கே எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறாருன்னா ரதாங்கம் சக்கரமசிய பாணவ் பீஷ்மருடைய கதையில் வர ரதாங்க பாணிகி இவர் அதை இங்கே போடலை ஒன்று ஆச்சாரியர் ஒன்றும் நிறைய விஷயங்கள் இருக்கு வித்யாமய மனஸ்தத்வ சக்கிரதாரணம் தீ பிரச்சூத்திரிச்சுரப்பூண மாதவே ருணச்சலாங்க பரந இப்போ தெரிஞ்சதுன்னு விட்டுவிட்டார் அவர் அதே தான் அது பெருசாக போட்டிருக்க அது மகாபாகவத்தில் வரதான் அப்படியே சக்கரத்தை தூக்கின்னு வராராம் கிருஷ்ணர் அதாவது பீஷ்மரை ஒன்றும் பண்ண முடியல பீஷ்மருடைய சண்டை அவ்வளோ உக்ரமாக இருக்குது பீ கிருஷ்ணர் என்ன சொன்னார் நான் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னார் உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னார் பீஷ்மர் அப்போ அதுக்காக சொல்லுவார் அதாவது பீஷ்மர் வந்து அது பீஷ்மர் அப்பவும் சொன்னாராம் பக்தனுக்காக வேண்டி தன்னோடய விரதத்தையே விட்டுட்டியே உன்னோடய விரதத்தை எனக்காக வேண்டி நீ விட்டுருக்க நீ இருக்கணும்னா இருக்க முடியும் எனக்காக வேண்டி நீ விரதத்தை விட்டுட்டி ஏஹ் ஏகி புண்டு காட்ச தேவதேவ நமோஸ்துதேங்கிறாரோ வா வா நமஸ்காரம் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படி ய மதி த்தும் அவப்ளோ ரோஸ் அப்பலத் ஹரிவஹன் இபம் கதோத்தரீய விஷீர்ணம்ஷத பரி ஆதாயோ மெசமி சசார மத் மதுவாத் த ச பவதுமே பகவான் கதிர் முக்குந்தா பாகவதம் ஒன்று ஒம்பது முப்பத்தி ஏழு அதாவது என்ன சொல்கிறார் பீஷ்மர் சொல்கிறார் என்னுடைய தன்னுடைய விரதத்தை விட்டுட்டு என்னுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ரதத்தை விட்டு குதிச்சிருக்கான் தேரை விட்டு குதிச்சிருக்கான் அது மாத்திரம் இல்லை உத்தரியத்தையே கீழே போட்டான் கதோத்தரியா அந்த அப்படியே அது மாத்திரம் இல்லை விசீர்ண தம்ஷா கதஜ பரிப்புளுத்த ஆத்தாயினோமேங்கிறார் ஆத்தாயின்னு தன்னை சொல்லிக்கிறார் யார் பீஷ்மர் ஆத்தாயின்னா பெரிய பாபி ஆத்தாயினோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது விஷம் வச்சுக்கொண்டு அந்த குரூப்போடு சேர்ந்துருக்கார் இல்லையா அதனால் ஆத்த தாய் எனக்கு அப்பேற்பட்ட பகவான் முகுந்தந்தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லி சொல்கிறதாக இங்கே சொல்கிறார் இப்போ என்னது நான் ரதாங்கம் சக்கரமசிய பாணவ் ஸ்திதமித்தி ரதாங்க பாணிகி ரெண்டு கையாலையும் பாணவுன்னு சக்கரத்தை தேரோட சக்கரத்தை ரெண்டு கையாலையும் தூக்கின்னு இருக்கார் ஆகையினால ரதாங்க பாணிகி இதுக்கொரு தத்துவமும் சொல்லலை இதுவரைக்கும் சொன்ன இங்கே வந்து தத்துவம் ஒன்றும் சொல்லலை அத ஏவ அசக்கியக்ஷோபணா இஷோபியா அத ஏவ அசக்கியக்ஷோபணா ஆகையினால்தான் அப்படி கையில் அவரை அசைக்க முடியாது உலுக்கி எடுக்க முடியாது அதனால் அக்ஷோபியா க்ஷோபணம்னா போட்டு கலக்கிறது கடையிறது அக்ஷோபியாகன்னா கடைய முடியாதவன் அர்த்தம் பகவானை எந்த வகையிலையும் கடை கடைய முடியாது பகவானை துக்கப்படுத்த முடியுமா துக்கப்படுத்தினா அவர் பகவான ஆகையினால சர்வ வல்லமை உடையவர்னு அர்த்தம் சர்வ வல்லமை உடையவர் அர்த்தம் அப்புறம் என்னது சர்வப்பிரகரணாயுதா அதுக்கப்புறம் நிறைய சொல்கிற பார்ப்போம் சர்வப்பிரகரணாயுதா அப்புறம் சர்வப்பிரகரணாயுத ஓன் நம்திங்கிறது பாஷ்யத்திலே இருக்குது நிறைய பேர் சர்வே சொல்கிறதில்லை சர்வப்பிரகரணாயுத ஓன் நம இத்தி சொல்கிறதில்லை ஆனால் சர்வப்பிரகரணாயுத ஓன் நம்தின்னு பாஷ்யத்திலே வருது படிப்போம் கேவலம் ஏதாவது ஆயு அயமியே அப்போ சர்விய பிரகரே அசிதி சர்விரகா அப்படி கரீ वचनं सत्यसंकल्पत्वेन அயுத்தீ அந்த வச்சேரம் எஷேர்த்து சர்வப்பிரகரணாயுதா முடிக்கிறோம் இதான் கடைசி நாமம் ஆயிரமாவது நாமம் சர்வப்பிரகரணாயுதாய நமஹா இப்போ என்ன சொல்கிறார் இவருக்கு ஏதோ ரெண்டு மூணு ஆயுதம்தான் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிக்காதேன் இப்போ நமக்கு ஆயுதங்கள்லாம் இருக்குது எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ண தெரியணுமே கத்தியை எப்படா பிடிக்கணும்னு தெரியல என்ன பிடிக்கிறதுக்கே ஒரு அது ஒரு கலை அது அதனால இங்கே என்ன சொல்கிறார் கேவலம் ஏதாவந்தி ஆயுதானியே அஸ் ஆயுதானிய அசை இது நான் நியமியத்தை இவ்வளோதான் ஆயுதம் நினச்சிக்காய்ங்கோ அப்படிங்கிறார் இப்போ என்னதெல்லாம் சொன்னார் கத்தி சொன்னார் கத சொன்னார் சக்கரன் சொன்னார் இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்து இப்போ சங்கை வச்சுன்னு ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்புறம் வாழ் இருக்குது சங்கபருத்து நந்தகி சக்ரி ஷாங்க தன்வா கதாதரா ரதாங்கபாணி அக்ஷோபியாக அதெல்லாம் சொல்லியாச்சு இப்போ என்ன சொல்கிறார் சர்வப்பிரஹரணாயுதா ஜனமாக அப்படின்னா எல்லா ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ண தெரியுங்கிறார் பகவானுக்கு எல்லா ஆயுதங்களும் அவர் தான் எல்லா ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ண தெரியும் அவருக்கு ஆஹா கேவலம் ஏதாவந்தி ஆயுதானி அசை இது நியமியத்தை இவ்வளவுதான் இது மாத்திரம்தான் நினச்சிக்காதீங்கோ அப்போ சர்வியேவ பிரகரணா ஆயுதா அசிதி எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய சக்தி இவருக்கு உண்டு எல்லா ஆயுதங்களும் இவரோட தான் விஸ்வரூபம் எடுத்தால் எவ்வளோ பெருசாக தெரியும் சமஸ்த ஆயுதங்களும் சர்வப்பிரகரணாயுத ஆயுத ஆயுதத்தின அப்பிரசித்தான் அப்படி ஆயுதமாக அப்பிரசி ஆயுதமாக யூஸ் பண்ணாதது கூட கரஜாதீனி கரஜாதீனா நரசிம்ம அவதாரத்தில் என்ன பண்ணார் நகத்தையே ஆயுதமாக வச்சு புலந்து தள்ளி விட்டார் பகவான் நினைச்சா எதுவும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா இல்லை வல்லவனுக்கு புல்லும்னா தர்பந்திரத்தை சொன்னான்னா புல்லும் ஆயுதமாக மாறிடும் அதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா வல்லபனுக்கு வல்லபனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது ஆயுதத்தின் அப்படின் கரஜா கரஜாத் கரஜா அப்புந்த அவர் நவர் தொட்ட கைலொட் அது ஆயுதந்த எடுத்து புத்தீசிணா ஆயுதந்தா எதாவது எடுத்து வீசிணா அது ஆயுதந்த பிடி அருயு வச்சன ஆகவே சர்விரயுதான் ஏன் சொல்லப்பட்டது ந சங்கல் சத்யசங்கல்பத்தேன சர்வேஸ்வரத்துவம் தரிசித்தும் அவர் சத்தியசங்கல்பன் அவர் நினைச்சதை செய்யக்கூடிய சக்தி உள்ளவர் அவர் எல்லா ஆற்றலும் மிக்கவர்னு காட்டுறதுக்காகத்தான் விஸ்வஸ்மை நமகான்னு ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாயுதான்னு முடிஞ்சுடுத்து இந்த பிரபஞ்ச் விஸ்வரூபமாகவே இருக்கிறவர்னு சொல்லி எல்லா ஆயுதங்களையும் பிரயோகப்படுத்தக்கூடிய சக்தி மிக்கவர் அப்படின்னு சொல்லி பூர்த்தி ஆயிடுத்து அதுக்கு முண்டகோப மண் மாண்டவிகோ உபனிஷத்தை கோட் பண்ணுறார் ஏஷ சர்வேஸ்வரா இது ஸ்ருதே ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜா அப்படி சொல்லி மந்திரம் இருக்குது முண்டகோபன மாண்டவிகோபனிஷத்தில் ஆகையினால் சர்வேஸ்வரா அப்படிங்கிற சர்வேஸ்வரன்னு சொல்லி முடிச்சிருக்கான் விஸ்வேஸ்மை நம சர்வ பிரகணாயுதா சர்வேஸ்வராய நம விஸ்வஸ்மை நமஹான்னா என்ன அர்த்தம்னா விஸ்வஸ் விஸ்வமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் பிரபஞ்சஸ்வரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம் அது மாத்திரமில்லை எல்லா அனைத்தையும் ஆளுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாச்சு சர்வ பிரகரணாயுத ஓம் நமகித்தின்னு இருக்குது சர்வப்பிரகரணாயுதா அப்படி சொல்லிவிட்டு முடிக்கிறபோது என்ன சொல்லியிருக்கு சர்வப்பிரஹரணாயுத ஓம் நம இத்தீ அப்படின்னு இருக்குது அப்படி ரெண்டு தரம் சொன்னது எதுக்காகன்னா திருவச்சனம் சமாப்திம் ஜோதயத்தி இதை அடுத்த வகுப்பில் படிச்சுட்டு இதனுடைய சாரத்தை பார்த்து பூர்த்தி பண்ணலாம் நாளைக்கு வகுப்பு இருக்குது நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி வகுப்பு இருக்குது இந்தளவில் இன்றைய வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷு மகாவிஷ்ணு பிரப விஷு மஹேஸ்வரம் அனைம் நருஷோத்த நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரை சகசிர்கிசிவே சகசிராயம் சகசிரோட்டிணே நமே நமவிந்தமீனம்